நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது ரவா பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் ரவையைக்கா பாசி பருப்பு அரைக்கா பெருங்காய தூள் ஒரிச்சிட்டு உப்பு ருசிக்கிறப்ப எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நீர் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது அளவு இஞ்சி ஒரு தொண்டு செய்முறை முதல்ல பாசிப்பருப்பை மூன்றரை டம்ள தண்ணி விட்டு ஸ்டவத்து வச்சு குக்கரை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இன்னொரு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரவைய போட்டு நல்லா வருத்தம் ரவைய நல்லா வருந்ததும் இந்த பாசிப்பருப்பு வெந்துச்சுலயே அதுகளை கொட்டி ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ரவையும் பாசிப்பருப்பையும் நல்லா வேக விடுவோம் வெந்ததும் உப்பு ருசிக்கு மாதிரி கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு இந்த இன்னொரு தாலிதம் செஞ்சிருவோம் ஸ்டவ் வச்சிட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்தி நெய் உருகினதும் மிளகு சீரகம் போட்டு பொறிட்டோன்னு கருவேப்பில இஞ்ச ஃபைனா சாப் பண்ணி போட்டு வதக்கிடுவோம் முந்திரி தேட்டு நல்லா வறுத்துட்டு இந்த தாளிச்சதை எடுத்து அந்த ரவை பாசிப்பருப்பு அதுல கொட்டி கடலில் சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரவா பொங்கல் தயார் இதை வந்து கரண்டில் எடுத்தா கரண்டில ஒட்டாம அப்படியே வந்து தட்டுல விழணும் அந்த மாதிரி எடுக்கணும் சூப்பாபா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்